அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அலைகள் செல்லும் அவர்கள் தடை செய்தார்கள் பாத்திரத்தில் தூசி இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று ஒருவர் கூறினார் அப்படியானால் அதனை சிறிதளவு கீழே ஊற்றி விடுவீராக அதாவது தூசிகள் நீங்கிவிடும் என்று நபி சொல்லாகும் அலைகள் செல்லும் அவர்கள் கூறினார்கள் மேலும் அம்மனிதர் ஒரே மூச்சில் குடிப்பதால் நான் தாகம் தீர்க்க முடிவதில்லை என்று கூறினார் உன் வாயிலிருந்து குவளையை எடுப்பீராக அதாவது பின்னர் வெளியில் மூச்சு விட்டு விட்டு பிறகு தேவைப்பட்டால் குடிப்பீராக என்று நபி சல்லு அலி வல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஒன்று இது ஹசன் சகி என திருமதியை மாமன் கூறுகிறார்கள்